திருமுகம் நான்கு ஒளவையார் திருவாக்கு சத்தியம் இரண்டு மூன்று ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று சிவமயம் அன்பு அறிவு தயவு முதலிய சுபகுணங்களில் சிறந்து நமது கண்மணி போன்றுள்ள நண்பர்க்கு வந்தனம் வந்தனம் தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் மாசி மாதம் எட்டாம் நாளில் எழுதி தபாலில் விட்ட தங்கள் கடிதம் என்னிடத்து மேற்படி மாதம் இருபத்தி எட்டாம் நாளில் வரப்பெற்று அதில் உள்ள சங்கதிகளை அறிந்து நான் துன்பக்கடலில் விழுந்தேன் இன்னும் எழுந்ததில்லை ஆனால் எழுந்திராமல் இருக்க மாட்டேன் தங்கள் உடம்பிற்கு அப்பக்குவம் என்று அறிந்த என் மனம் தங்களை பார்க்க வேண்டுமென்றும் தங்களுக்கு சௌக்கியம் உண்டாக வேண்டுமென்றும் கடவுளை சிந்தித்து கொண்டிருக்கின்றது இது என் கண்கள் தங்களை காண வேண்டுமென்று துடிக்கின்றது என் கால்கள் தாங்கள் இருக்கும் திசையை நோக்கி நடக்க வேண்டுமென்று ஊறுகின்றது இவைகளை தற்காலத்தில் ஒரு பெரிய நிர்பந்தம் தடுக்கின்றது அதைத் தெரிவிக்கிறேன் நான் பொசிக்கின்ற ரெட்டியார் வீட்டில் தற்காலத்தில் எசமானராக இருக்கிற ராமகிருஷ்ண ரெட்டியார் என்பவர்க்கு சுமார் நான்கு மாதம் தொடங்கி உஷ்ணபேதியாக கொண்டிருந்தது மத்தியில் மத்தியில் நிற்பதும் பேதியாவதுமாக இருந்தது இப்பொழுது சுமார் 20 தினமாக கடந்து பேதியாகி எழுந்திருக்க மாட்டாமல் மலசலம் படுக்கையில்தான் விடும்படியான அவ்வளவு அசத்தியம் மெலிவுமாக இருப்பது சுமார் எட்டு தினத்திற்கு முன் போய்விட்டது என்று நான் புறப்பட்டு வந்தால் உலகம் நிந்திக்கும் கடவுளுக்கும் சம்மதமிராது ஆனபடியால் அஞ்சுகிறேன் என்ன செய்வேன் அவர்க்கு உடம்பு சிறிது பக்குவமானால் புறப்பட்டு விடுவேன் நிற்க மாட்டேன் கடவுள் என்ன நினைத்திருக்கின்றாரோ அதுவும் தெரிந்ததில்லை சிவானுகிரகத்தால் பக்குவப்படுவதாக இருந்தால் ஒரு மாதம் செல்லும் சிறிது எழுந்து நடக்க என்று தோன்றுகிறது ஆதலால் கொஞ்சம் லகுவானவுடனே பிரயாணப்பட்டு தங்களை பார்க்க வருவேன் உண்மை தாங்கள் கூடிய வரையில் சாக்கிரதையாக இருந்து உடம்பை பக்குவஞ்செய்து கொள்ள வேண்டும் நான் இடைவிடாது கடவுளை பிரார்த்திக்கிறேன் தாங்கள் அஞ்ச வேண்டாம் சிவாயனம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாம் இதல்லாதையெல்லாம் விதியே மதியாய் விடும் என்ற ஔவையார் திருவாக்கு சத்தியம் சத்தியம் சத்தியம் ஆதலால் அதை இடைவிடாது சிந்தித்து கொண்டே வாருங்கள் தங்கள் பிணிகள் பரந்தோடிப்போம் இதை நம்ப வேண்டும் தாங்கள் பயப்படாது இருக்க வேண்டும் ஸ்ரீ நாயக்கர் தெரிவிக்க வேண்டியது ஒன்று என்னெனில் நான் அவசியம் வருகிறேன் அதுபரியந்தம் தேக சாக்கிரதை மனோசாக்கிரதை முதலான சாக்கிரதையோடு அஞ்சாமல் இருக்க வேண்டுமென்று தெரிவிக்க வேண்டும் ஸ்ரீ சிதம்பரசாமிகள் ஸ்ரீ ரத்தின முதலியார் முதலானவர்களுக்கும் பர்வதம்மாளுக்கும் என் வந்தனம் குறிப்பிக்க வேண்டும் தாங்கள் ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் வந்தனம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் மாசி இருபது